அகர முதல எழுத்தெல்லாம் ஆவி பகவன் முதற் உலகு காமம் வெகு மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் இது பத்தாவது குரல் திருவள்ளுவர் இந்த பிறவி நோய் முற்றிலும் கெட வேண்டுமானால் வெகுளி மயக்கம் மூன்றினுடைய விஷயம் அதாவது அம்சமானது கொஞ்சம் கூட இந்த ஜீவாத்மாவினுடைய மனசில் இருக்கவே கூடாது மனசில் இந்த மூன்றும் அடியோட நீங்கிவிட்டால் இந்த ஜீவாத்மா மறுபடியும் இந்த மனசை வெளிப்படுத்தக்கூடிய சிறிய பெரிய உடல்கள் புகுந்து உலகத்தில் சுகதுக்கத்தை அனுபவிக்காது இந்த இடத்துல நோயின்னு சொன்னால் பிறவி நோயின்னு அர்த்தம் இந்த பிறவி நோய் மறுபடியும் மறுபடியும் உடம்புக்குள்ள புகுந்து உலகத்தில் ஆசைப்பட்டு சுகதுக்கங்களையெல்லாம் அனுபவிக்கிறதான் இங்கே பிறவி நோயின்னு சொல்கிறோம் நம்முடைய சாஸ்திரங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்கிறது நாம் வேறு கோணத்துலையும் இதை சிந்தித்து புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மனசில் நாம் வச்சிருக்கிற பற்று உடம்பில் வச்சிருக்கிற பற்று உலகத்தில் வச்சுருக்கிற பற்று தான் பிறவி நோய் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இருக்கிற போதே இந்த பற்ற அறிவினால நீக்கணும் அதுதான் குறிக்கோள் அதே சமயம் இந்த உடம்பை நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தணும் இந்த கருத்தை தான் நாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கோம் ஆக இந்த குரலுக்கு இந்த காமம் வெகுளி மயக்கம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் காமம்னா நமக்கு தெரியும் காமம்ங்கிற சொல் ரொம்ப பிரசித்தமானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் காமம்னா ஆசைன்னு அர்த்தம் மனசில் ஆசைப்படுறதுங்கிறது ஒரு சுவாவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஆனால் அது தவறில்லை நியாயமான ஆசையாக இருக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கிறதுனால எல்லோருடைய ஆசையும் ஒழுங்கா வச்சுக்கணும் ஆசைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஏகப்பட்ட விஷயத்தை குறித்து ஆசைப்படுறோம் ஒரு குழந்தை வந்து விளையாட்டு பொம்மைக்கு ஆசைப்படுகிறது கொஞ்சம் வாலிப பூர்வம் வந்ததுன்னா ஒரு மனிதன் பாலுணர்ச்சிக்கு வசப்படுகிறான் ஆண் பெண் எல்லோரும் அதற்கு வசப்படுகிறார்கள் பிறகு பணத்துக்கு ஆசைப்படுகிறோம் இந்த ஆசையை மூணா பிரித்திருக்கிறார்கள் பெரியோர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசைன்னு சொன்னா லேண்டு பூமி இடம் வேணும் நான் இருக்கிறதுக்கு இடம் வேணும்னு நினைக்கிறோம் அந்த காலத்தில்தான் நிறைய லேண்ட் இருந்து நிறைய விவசாயம் பண்றதுனால நிலம் நிறைய வேணும்னு நினைப்பார்கள் இவருக்கு ஆயிரம் ஏக்கர் இருக்கு இவருக்கு ஐயாயிரம் ஏக்கர் இருக்கு அவருக்கு அஞ்சு கிராமமே சொந்தமா இருக்கு இப்படின்லாம் சொல்லுவார்கள் கேட்டுருக்கோம் நாம இன்றைக்கும் நமக்கு நம்முடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்திலையும் கிராமங்களில் ஒரு விதமான மண்ணாசை இருக்குன்னு சொன்னால் நகரங்களில் இன்னொரு விதமான மண்ணாசை பொருளை எல்லாம் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஏட நமக்குன்னு ஒரு இடம் வேணும் ஃப்ளாட்டு வாங்குறது இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்குறோமே ஆக மண்ணாசை அந்த மாடுகள் எல்லாம் நிறைய வச்சுக்கணும்னு அந்த காலத்தில் ஆசைப்படுவார்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காலத்தில் பொருளாசை இருக்கிறது பெண்ணாசைனா இது எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம்தான் அளவுக்கு மீறின பாலுணர்ச்சியை வெளிப்படுத்துறது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது ஆக இது பெண்ணாசை இயற்கையானதான் என்றாலும் அதை நெறிப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகின்றன சமூகத்தினுடைய அமைதி நன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையெல்லாம் ஒழுங்கா இருக்கணுங்கிறதான் சாஸ்திரங்களுடைய நோக்கம் எல்லாரும் மனம் போனபடி பேராசப்பட்டு சமூகத்தினுடைய நன்மையை கருதாம அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அது அவர்களுக்கும் பயன் தராது பிறருக்கும் பயன் தராது வெறுமனா ஆசைப்பட்டதான் மிச்சமாகும் அப்புறம் பொன்னா செய் தங்கம் அந்த காலத்தில் நிறைய தங்கம் சேர்க்கிறதுன்னு சொல்லுவார்கள் இப்போ நம்ம பலவிதமான பொருள்களை எல்லாம் வீடு முழுக்க ஃபர்னிஷ் பண்ணுறோம் ஏகப்பட்ட சாமான்களை அவ சேர்த்துக்கிறோம் அப்புறம் அந்த சாமான்களை எடுத்துகிட்டு போகிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது நிறைய பேருக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அதை விட மனசு வரமாட்டேங்கிறது நல்ல நல்ல பொருள்களாக பல ஊர்களில் பார்த்து வாங்கியிருப்பார்கள் அது மேலே ஒரு பற்று வந்து விடுகிறது இன்னும் புதிதாக வாங்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோன்றுகிறது ஆனால் இது துறவரையல்ல இருக்குது இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்காவது ஒரு அளவுக்கு இருக்கலாம் இது துறவரையல்ல கடைசி பகுதியில் இருக்கோம் நாம் துரவிக்கு இது மூணு பேருக்கு கூட இருக்கக்கூடாது எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது மண்ணாசி இருக்கக்கூடாது பெண்ணாசி இருக்கக்கூடாது பொண்ணாசி இருக்க கூடாது துறவி பொருளை கையாளக்கூடாதுச்சியை நன்றாக வெல்ல வேண்டும் அதே சமயம் இடம் எல்லாம் தனக்குன்னு ஒரு இடம் கிடையாது இடமற்றவன் என்றே சாஸ்திரங்கள் துறவியை பற்றி சொல்லி இருக்கிறது ஏதோ கோயில் வாசல்ல இருப்பார் இல்ல டி இருப்பார் ஆனா இன்றைக்கு மடாலயங்கள்லாம் அமைத்து துறவிகள்லாம் சமூகத்துக்கு பணிபுரிகிறார்கள் அந்த வகையிலும் அது நன்மைக்குரியதுதான் ஆக துறவியினுடைய மனசில் தனக்கென்று பொருள் வேண்டும் உறவுகள் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்க வேண்டும் துறவு மனப்பான்மை உடையவர்களுக்கும் இருந்தால் கூட இதிலெல்லாம் பற்று சிறிதளவும் இருக்கக்கூடாது இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் அப்படி காமம் அடுத்தது வெகுளி வெகுளின்னா கோபம் இந்த காமத்துக்கு திருக்குறள் அடுத்த அதிகாரமே இருக்கு அவாறுத்தல் வெகுலா கோபப்படுறது நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கல சொன்னா நமக்கு கோபம் வரும்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார் சங்காத் சஞ்சாயத்தே காமகா காமாத் குரோதோபிஜாயத்தே அப்படின்னு சொல்லுகிறார் மேலும் இந்த குரல்பாவை நாளை தொடர்ந்து விளக்கி சொல்லுகிறேன் காமம் வெகுளி இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும்